முப்பத்தி அப்துல்லும் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே ஒருவன் தன் பெற்றோரை திட்டவும் செய்வானா என்று நபி தோடர்கள் கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹி வசல்ல ஒருவன் இன்னொருவனின் தந்தையை திட்டுவான் அவன் இவனது தந்தையை திட்டுவான் இவன் அவனது தாயை திட்டுவான் அவன் இவனது தாயை திட்டுவான் இது பெற்றோரை திட்டியதாக என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது ஒரு மனிதன் தன் பெற்றோரை சபிப்பது பெரும் பாவங்களில் உள்ளதாகும் என்று நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதும் ஒருவன் தன் பெற்றோரை எப்படி திட்டுவான் என்று கேட்கப்பட்டது அலிஹிவசல்ல அவர்கள் இவன் இன்னொருவனின் தந்தையை திட்டுவான் அவன் இவனது தந்தையை திட்டுவான் அவனது தாயை இவன் திட்டுவான் இவனது தாயை அவன் திட்டுவான் என்று கூறினார்கள்